மூணு நாலு அஞ்சு ஆறு சேர்ந்து பார்க்கணும் மூணு நாலு படிப்போம் அஞ்சு ஆறு படிக்கலாம் அனுஷ்ணாசீதம்ஸ்பர்ஷகம் வக்னோ புகு புகுத்வனீம் பம் ஜலு சீதஸ்புக்லூரோ மாதீரிதோ வாய வீஷீதிசம் அணுஷ்ஸ்புக உஷ்ணம் ஜலே சீதஸ்புக்லூர மாதமீரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா முதல்ல ஆகாஷம் ஆகாசம் வந்து அதுக்கு விசேஷ குணம் சப்தம் அதுக்கு ஒன்றுதே இருக்குது வேறு குணம் கிடையாது அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் எதிரொலி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்ங்கிறார் இப்போ நம்ம பேசுகிறோம் அது போய் எதுலேயே பட்டு திரும்பி வரணும்னா ஸ்பேஸ் இடைவெளி இருக்கணும் இடவழி இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது அப்போ ஸ்பேஸ் இருந்தால் தான் சப்தங்கிறதே நம்ம முடியும் இப்போ கூட சொல்கிறாங்களே எங்கேயோ வேறு கிரகங்கள்லருந்துலாம் சில சமிக்கைகள்லாம் வருதுங்கிறாங்க நம்ம அனுப்புகிறோங்கிறாங்க இந்த சப்தத்தை அதெல்லாம் சில சொல்கிறாங்க ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த சப்த வந்து ட்ராவல் பண்ணும் அப்போ அந்த எதிரொலியின் மூலமாக இப்போ இடைவெளி இல்லாட்டி எதிரொலிக்குமா ஒரு சப்தம் கேட்காது அதனால ஆகாசவாணினோட வச்சுருக்கோம் அந்த சப்தம் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த ரேடியோவுக்கு பேர் என்ன பேர் ஆகாசவாணி ஏன்னா அந்த ஆகாசத்தின் மூலமாக அந்த சப்தம் வருது அதனால தான் பேரே ஆகாஷவாணின்னு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் ஆகாஷவாணி தான் இப்போ டிவி வந்துருச்சு அன்றைக்கு வெறும் சப்தம்னா அந்த ரேடியோவுக்கு பேரே ஆகாஷவாணி வயர்லாம் கிடையாது வயர் இருக்கிறதுக்கு ஆகாஷவாணின்னு சொல்கிறது இல்லை இது வயர் இல்லாமல் வர்றதுனால ஆகாஷவாணின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போயும் அதான் ஆகாஷவாணி அதுக்கு பேர் ரேடியோவுக்கே அப்போ எதிரொலியின் மூலமாக இந்த சப்தம் அறியப்படுகிறது ஆகாசத்தில்னு சொல்கிறார் விசேஷக்கு நான் பிறகு ரெண்டாவது வாய் இருக்குது அதில் ஸ்பர்ஷம் இருக்கு எப்படிப்பட்ட ஸ்பர்ஷம் சொன்னா உஷ்ணமும் குளிர்ச்சியும் இல்லாத ஸ்பர்ஷம்தான் வாயில் இருக்கான் அது இப்ப நம்ம இருக்க நார்மலாக இருக்கோம் ஜில்லுன்னு ஏதாவது கிளைமேட் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதோ பனிக்கட்டியெல்லாம் நிறைய மேலே வந்துச்சுன்னு பனி விழுந்துச்சுன்னா அந்த காற்று அதில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் வெயில் ரொம்ப இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை கொண்டாந்து காற்று கொடுக்கும் ஆனால் காற்று இல்லாமல் அதை உணரவே முடியாது ஃபீல் பண்ண முடியாது இந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பர்ஷம் இது காற்றுனா அது ஸ்பெஷல் குணம் அதே நேரத்தில் காற்றுதில் சப்தம் இருக்காது இல்லையா இருக்கே ஃபேன் ஸ்பீடாக வச்சா என்ன ஆகுது ரெக்கார்டு கூட பண்ண முடியாது புஷ் உஷ்ஷுன்னு சவுண்டு வரும் காற்று அடிச்சுன்னா அப்படி சத்தம் வருது காற்று வேகமாக அடிச்சுன்னா அவ்வளோ சவுண்டு வருது அப்போ அது ஆகாசத்துலேருந்து காற்று வந்ததுனால அதில் என்ன இருக்கு இந்த சப்தம்ங்கிற குணம் வந்துடுச்சு அப்படிங்கிறார் காற்று அடிக்கும் பொழுது புயல் காற்று வீசும் பொழுது ஃபேன் ஓடும்பொழுது நம்ம சத்தம் வருது வீஸ் வீஸ் வீஸ்னு ஒரு சத்தம் வருதுங்கிறார் அனுபவத்தில் சொல்கிறார் அவர் காற்று அடிக்கும்போது வீஸ் வீஸ் வீஸ்னு ஒரு சவுண்டு வரும் இஷின் வருது இல்லை அவங்களுக்கு அதை சொல்கிறார் அப்போ ஆகா வாயுவில் இந்த சப்தமும் இருக்குது ஸ்பர்ஷமும் இருக்குது ரெண்டு குணம் நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா இப்போ வெயில் ஓவராக அடித்தேன்னா வருது காற்று அடிச்சுன்னா அனலாக இருக்குதுன்னு சொல்கிறோம் சொல்கிறோமா இல்லைங்களா குளிர் காற்று அடிக்குதுன்னு சொல்கிறோம் அதுக்கு ரெண்டும் கிடையாது அதை கொண்டாந்து நம்மகிட்ட சேர்க்குது அப்போ இந்த ஸ்பர்ஷத்தை கொடுக்கறது வாயு அதில் சப்தமும் இருக்குது அப்படிங்கிறார் குளிர்ச்சி நீரிடமிருந்து வருது நம்ம ஒரு ஃபால்ஸ் பக்கத்துலேயோ தண்ணி பக்கத்துலையோ கடற்கரையிலே இருந்தோம்னா தண்ணி நுழில் காற்று வரமுன்னா குளிர்ச்சி இல்லை இருக்கும் வெயிலில் இருந்தால் சூடாக வரும் ஆனால் வாயுவுக்கு வந்து அந்த ரெண்டும் தன்மை கிடையாது அதை எடுத்து கொண்டாந்து கொடுக்குது ஸ்பர்ஷத்தை கொடுக்கறது வாயு தான் இல்லாட்டி ஸ்பர்ஷத்தை உணர முடியாது அப்போ ரெண்டு இருக்குது வாயுவில்ல பிறகு அக்னி நெருப்பு நெருப்பில் சப்தம் இருக்கா இல்லையா அது முதல்ல ஆகாசம் பிறகு வாயு ஆகாஷுக்கு சப்தம் இருக்கா இல்லையா நெருப்பில் இருக்குது நெருப்பு இருந்துச்சுன்னா ஒரு சத்தம் புகு புகு புகுன்னு வருது இல்லையே எங்கள் வீட்டில் கேஷ் அடுப்பு இருக்குது ஒரு சத்தமும் வரலையே கேட்கலாம் எலக்ட்ரிக் அடுப்பில் சத்தம் வரலேன்னு சொல்லி அதைவே கேஷெடு பெரிய அடுப்பு வச்சு பாருங்க பயங்கர சவுண்டு வர கம்மியாக வைக்கிறதுனால சவுண்டு வரல பெரிய கேஷ் எடுப்பு பாருங்க சவுண்டு அக்னினா சவுண்டு வரும் அப்போ அந்த என்ன சொல்றாரு புகு புகு குப்பு குப்புன்னு ஒரு சவுண்டு வருதான் அக்னியில் இருக்கான் ரொம்ப இருந்துச்சுன்னா பயங்கர சவுண்டு வரும் அப்போ அக்னியில் சப்தம் இருக்கு ஸ்பர்ஷம் இருக்கா இல்லையா தொட்ட என்ன பண்ணுது சுற்றோம் தொட்டு பார்த்தாதான் தெரியும் அக்னியில் உஷ்ணம் இருக்கா இல்லையான்னு என்ன பண்ணணும் போய் தொடணும் போய் தொட்டு பார்த்தா அப்போ ஸ்பர்ஷமாக அக்னியில் இருக்கு பிறகு என்ன இருக்கு ரூபம் ரூபம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சிவப்புங்கிறாரு அதாவது வெள்ளையின் வெண்மை வந்து வெள்ளைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு ரூபாத்துக்கு இங்கே அவர் சொல்கிறாரு சிவப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது சூரியன் காலையில் பார்த்தா சிவப்பாக தெரியும் அந்த அக்னியை வெள்ளைன்னு சொல்கிறது உண்டு ஆனால் இங்கே வெள்ளையை குறிப்பிட்றது இல்லை ஏன்னு சொன்னால் தண்ணிக்கு தான் வெள்ளை நிறம்னு சொல்கிறாங்க அது அதை எப்படி நிறுவி பார்ப்பா சொல்கிறதில்ல காலையில் பார்த்தா சிவப்பாக இருக்கும் அக்னி எரியும்போது தான் பொதுவாக சிவப்பு கலரில் எரியும் அதனுடைய அக்னியின் நிறம் வந்து சிவப்பு அப்படிங்கிறார் அது கண்ணுக்கு தெரியுது ரூபம் தெரிகிறது அப்படிங்கிறார் இரும்பு சூடானா கூட என்ன ஆகுது ஏதோ ஒரு உலகத்தை சூடுபடுத்துனா சிவப்பு கலரில் இருக்கும் அதனால் ரூபம் சிவப்பு இது அனுபவத்தில் இருக்குங்கிறார் அப்போ ஒரு அக்னியில் சப்தம் வருது வருதா இல்லைங்களா சப்தம் வருது ஸ்பர்ஷம் உஷ்ணமுங்கிற ஸ்பர்ஷம் இருக்குது ரூபம் ஒரு சிவப்பு கலராக இருக்குது அப்படிங்கிறார் சூரியன் ஏழு நேரமாக பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க சூரியன்லேருந்து இப்போ ஏழு நேரம் பிரிச்சு அது ஏழு வர்ணம் இருக்கான் அது ஏழு வர்ணம் சேரும் பொழுது தான் வெள்ளையாக தெரியுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல வானவில்லை ஏழு நேரம் தெரியும் அந்த ஏழு ஆமாம் விஜியாரா அந்த ஏழு வர்ணத்தை கரெக்டாக ஒரு போட்டு சுற்றி விட்டா வேமாம் ஸ்பீடாக சுற்றணும் வெள்ளையா வெள்ளாக்குள்ளதையும் தெரியுமா சூரியன் வெள்ளையாக தெரிய அந்த ஏழு வர்ணம் இருக்குது அப்போ அந்த கீட் அந்த சதில் வந்து வர்ணம் இருக்குது ரூபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதில் அப்போ அக்னியில் மூணு இருக்குது வாயுவில் ரெண்டு இருக்குது அனுபவத்திலே சொல்கிறார் ஆகாசத்தில் சப்தம் எதிரொலி மூலமாக சப்தத்தை தெரிஞ்சுக்கிறோம் அனுபவம் சொல்கிறார் வாயுவில் என்ன வீசும் பொழுது வீஸ் வீசுன்னு சத்தம் வருது அது வந்து குளிர்ச்சியாக இருந்த ஸ்பர்ஷத்தை அதுதான் கொடுக்குது நம்மளுக்கு பிறகு அக்னியில் என்ன இருக்குது உஷ்ணங்கிற ஒரு ஸ்பர்ஷம் இருக்குது பிறகு அதில் வந்து சப்தமும் வருது குபு குபுன்னு எரியிற ஒரு சப்தம் வருது வீசுங்கிற ஒரு சப்தம் வருது பிறகு அதில் வடிவும் கலரும் இருக்குது வர்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மூணுலையுமே ஒரு குணம் அடுத்த ரெண்டு குணம் இல்லை மூணு குணம் இது வந்து இந்த மூணு நாளில் இந்த இதுக்கு சொல்கிறார் பிறகு அஞ்சு ஆறில் வந்து மிச்ச ரெண்டை சொல்லி அதை நிறைவு பண்ணுறாரு அதில் இந்த ரெண்டு சுலோகத்தில் இந்த மூணாக மட்டும் சொல்கிறார் அடுத்தது அடுத்த சுலோகத்தில் பார்ப்போம் இதுக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் எளிமையான சுலோகங்கள் தான் மூணு நாளுக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் பிரதித் வணிகி முதல் வார்த்தை பிரதித் வணிகின்னா எதிர் அர்த்தம் பிரதத் பிரதித் வணிகி எதிரொலி விய சப்தக விய சப்தக அடுத்த வார்த்தை வியச்சப்தகன்னா வியத்னா ஆகாசம் சப்தகன்னா சப்தம் ஆகாசத்தில் உள்ள சப்தம் எதிரொலி என்பது ஆகாசத்தில் இருக்கின்ற சத்தம்ங்கிறார் எதிரொலியை வச்சுட்டு ஆகாசத்தில் சப்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் அடுத்த வார்த்தை வாயவ் வாயுகு வாயவ்னா வாயுவில் என்ற சப்தனம் சப்தமும்தல்ல பிரதித்வனிகி எதிரொளி வியச்சப்தக ஆகாசத்திலுள்ள சப்தம் இரண்டாவது வாயவ் வாயுவில் என்ற சப்தனம் சப்தமும் வாயுவில் ஒரு சப்த சொல்ல சப்த இருக்குன்ட்டு அடுத்து கீழே பாருங்க அனுஷ்ண உஷ்ணம் இல்லாமல் உஷ்ணன உஷ்ணம் அனுஷ்ணன உஷ்ணம் இல்லாமலும் ஆசீத ஆசீத அதை அனுஷ்ண ஆசீத அசீத அசீதன்னா குளிர்ச்சியும் இல்லாமல் சம்ஸ் சம்ஸ்பர்ஷ சம்ஸ்பர்ஷகன்னா இருக்கின்ற ஸ்பர்ஷமும் உஷ்ணமும் இல்லாமல் குளிர்ச்சியும் இல்லாமல் இருக்கின்ற ஸ்பர்ஷம் வாயுவில் ஸ்பர்ஷம் இருக்கு குளிர்ச்சி உஷ்ணங்கிறது வேற கொண்டு வந்து சேர்க்குது அது ரெண்டும் இல்லாமல் இருக்கிற ஸ்பர்ஷமும் அக்னியில் வன்கவு அக்னியில் புகுத் புகுத் வணிகி புகு புகு என்ற சத்தமும் புகு புகு என்ற என்ற முதல்ல ரெண்டை சொல்லிட்டார் ஆகாசத்தில் எதிரொலி வாயுவில் உஷ்ணமும் குளிர்ச்சியும் இல்லாமல் இருக்கிற ஸ்பர்ஷம் வீசுங்கிற சப்தம் இருக்குது அடுத்தது வக் வன்கின்னா வன்க ஒன்று அக்னியில் புகு புகுத்வனிகி புகுபுகு என்ற சப்தமும் அக்னியில் மூணு கோணம் இருக்கணும்ல முதல்ல சப்தத்தை சொல்கிறார் புகு புகுன்னு அக்னி பிறகு அடுத்தது ரெண்டு நாளாவது சுலோகத்தில் பாருங்கள் உஷ்ண ஸ்பர்ஷக உஷ்ண ஸ்பர்ஷகன்னா சூடான ஸ்பர்ஷமும் அக்னியை தொட்டால் சூடும் அதில் சூடான ஸ்பர்ஷம் இருக்கு பிரபா ரூபம் பிரபான்னா இங்கே எதுவும் சொல்லார் சிவப்புன்னு அர்த்தம் வெள்ளைக்கும் பிரபான்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இங்கே சிவப்பு சொல்லப்பட்டிருக்கு பிரபா ரூபம் பிரகாசமாயிருக்கும் ரூபம் அல்லது சிவப்பு ரூபம் அது ஒரு பிரகாசமாக இருக்கான் அதுக்கு ரூபம் வந்து பிரகாசமான ரூபம் ஜலே அடுத்த வார்த்தை ஜலே புழு புழு துவனிகி புழு புழு என்ற சப்தமும் தண்ணீர் ஓடிச்சுனா என்ன சப்தம் வரும் சப்தம் வரும் தண்ணீர் நாங்கள் சொல்லலை மூணைப்பட்டு சொல்லியிருந்தேன் தண்ணீர் இதில் வந்துடுது தண்ணி ஓடிச்சுனா சப்தம் வரும் நீங்கள் நதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல ஓடிக்கிட்டு இருக்கும் சவுந்தோம் கடல்ல எப்படி இருக்க அலைகள் கடல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அலை அடிக்கும் கடல் அலைகள் அடிக்கும் அதுவும் சத்தம் வரும் தண்ணீர் ஓடும் நீர் வீழ்ச்சியில் ஒரு சவுண்டு வரும் தண்ணீருக்கு ஒரு வர்ணம் இருக்குது அதுதான் இங்கே வெள்ளைன்னு சொல்கிறார் சுக்ல ரூபம் அதாவது சீத ஸ்பர்ஷக சுக்ல ரூபம் அதுக்கு சீத ஸ்பர்ஷம்னா குளித்த ஸ்பர்ஷமும் தண்ணீரை தொட்டால் குளிர்ச்சியாக இருக்கும் இல்லை சூடு பண்ணிவிட்டு தொட்டால் சூடத்தையும் செய்யும் சாதாரண தண்ணீர் சொட்டால் குளிர்ச்சியாக இருக்கும் சுக்ல ரூபம் தண்ணீருக்கு வெண்மை ரூபம்னு சொல்கிறாரு அது எப்படி நிறம் கிடையாதே நம்ம அப்படி தானே சொல்லுவோம் எதில் போட்டுருவோம் ஆனால் தண்ணீருக்கு நிறம் இருக்குது என்ன நேரம்னா வெண்மையான ஒரு ரூபம் இருக்குது நீர்வீழ்ச்சியை பாருங்கள் வெள்ளையாக தான் தெரியும் கடல் அலையி பாருங்கள் வெள்ளையாக தெரியும் அதுக்கு வெண்மைங்கிற ஒரு ரூபம் இருக்குங்கிறார் கழிக்கும் வெள்ளை ரூபம் தருது நீர்வீழ்ச்சி வரும் பொழுது வெள்ளையாக தெரியுது சுக்ல ரூபம் பிறகு ரசக மதுரியகை இனிப்பு சுவையும் அல்லது திட்டிப்பு சுவையும் அன்றைக்கு ஒரு சுவை இருக்குது என்ன சுவையுன்னா நீர் இல்லாட்டி சுவையை உணரவே முடியாது நீர் இல்லைன்னு வச்சுக்கங்க சுவை தெரியவே தெரியும் உமிழ்நீர் இல்லாட்டி சுவை உணர முடியுமா நீங்கள் பாருங்கள் மழை நீர் வருது பார்த்தீங்களா அதை எடுத்து தனியாக குடிச்சு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும் இது நீங்கள் எங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது ஒரு திருவிழா முத்தாளம்மன் திருவிழா நடத்துவாங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊரும் பெருசாக நடத்தும் போது அந்த நான் சின்ன வயசு இந்த சமையல் ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்பாடுலாம் நாங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுவோம் நாங்கள் அதெல்லாம் சேர்ந்து தண்ணி பஞ்சம் பெரிய பஞ்சமாக இருந்துச்சு என்ன பண்ணால் திடீர்னு மழை வந்துச்சு மழை வரவும் இதில் எடுத்து தண்ணி அரப்பெலாம் நெச்சிக்கிட்டுரு மழை வரவும் நல்லா பேஞ்சிக்கிட்டு அந்த மண்டபத்தில் இருக்க தண்ணி விழுந்து அழுக்கெல்லாம் போயிடுச்சு பிறகு நின்றுட்டு திருப்பி இருக்கா மழை பேஞ்சி இந்த ட்ரம் எல்லாம் வைக்க சொல்லிட்டோம் வச்சு எல்லா ட்ரம்லையும் பிடிச்சாச்சு சுத்தமான தண்ணியாக இருந்துச்சு இதை எடுத்து அங்கே வந்து எப்படின்னீங்கன்னா ஒரு நானூறு பேர் கவர்மெண்ட் போலீஸு ஆஃபீஸர்ஸ்லாம் சாப்பிட்றாங்க வந்திருக்காங்க ஏன்னா பெருசாக ஒரு பதினெட்டு கிராமம் சேர்ந்து அந்த தண்ணியை கொடுத்த உடனே நான் இது பவானியா தண்ணியான்னு கேட்குறாங்க சாப்பாடு டேஸ்ட்டு அது மாதிரி டேஸ்ட்டு என்றைக்கும் பார்த்ததில்லை நாங்கள் எத்தனையோ சமையல் பண்ணோம் அந்த நீங்கள் டைரெக்டாக அந்த தண்ணியில் எடுத்து சமைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சுவை இருந்துச்சு அதில் எல்லோரும் கேட்குறாங்க தானே எங்கேருந்து கொண்டு வந்தீங்க இந்த ஊரில் இந்த தண்ணி எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அது குடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணோம் அப்போ இந்த நீரில் ஒரு தனி சுவை இருக்குது அது அதனுடைய ஸ்பெஷல் குணம் மிச்சம் மூணு குணம் இருக்குது அது ஓடும் பொழுது சத்தம் வருது பிறகு அதில் குளிச்சுங்கிற ஒரு ஸ்பெஷர் இருக்கு ரூப வெண்மையான ரூப இருக்கு அது மூணு வந்துருது ஸ்பெஷல் குணம் சுவை அப்போ நீருக்கு ஒரு நான்கு குணங்கள் வந்துடுது மாதுய இனிப்பு சுவையும் சொல்றார் ரச மாதுயக இனிப்பு சுவையும் அல்லது தித்திப்பு சுவையும் என்று ஈரிதம் சொல்லப்பட்டுள்ளது ரெண்டு சொல்லி சேர்த்து பார்க்கணும் எதிரொலி ஆகாசத்தில் உள்ள சப்தம் வாயவ் வாயுவில் வீஸ் என்ற சப்தமும் உஷ்ணமும் இல்லாமல் குளிர்ச்சியும் இல்லாமல் இருக்கின்ற ஸ்பர்ஷமும் இது வாயுவில் ரெண்டு அக்னியில் புகுபுகு என்ற சப்தமும் பிறகு உஷ்ண ஸ்பர்ஷக சூடான ஸ்பர்ஷமும் பிரபாரூபம் சிவப்பு ரூபம் அல்லது பிரகாசமாயிருக்கும் ரூபமும் பிறகு ஜலே தண்ணீரில் புழு புழு துவனிகி என்ற சப்தமும் சுக்ல ரூபம் வெண்மையான ரூபமும் சீத ஸ்பர்ஷக குளிர்ந்த ஸ்பர்சமும் ரச மாதிர்ஷிய இனிப்பு சுவையும் தித்திப்பு சுவையும் என்று சொல்லப்பட்டுள்ளது இப்போ நாலு பூதம் சொல்லிட்டார் அஞ்சாவது பூதத்தையும் அதுக்கு அஞ்சு சு விதமான குணமும் வந்துடும் மண்ணுக்கு அதையும் அடுத்து வரக்கூடிய விஷயங்களையும் அஞ்சு பூதத்தில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அஞ்சு ஆறில் சொல்லி முடிப்பார் அதை அதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் இப்போ என்னென்ன பார்த்துருக்குறோம் இது வரைக்கும் பார்த்த கருத்து என்னன்னு சொன்னிங்கன்னா இந்த அத்தியாயத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் சதேவ சோமிய இதமக்கர ஆசிங்கிற மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை மையமாக வச்சு நான் விளக்கம் சொல்லப்படுறேன்னு சொல்கிறார் அதை அறிமுகப்படுத்துகிறார் முதல்ல ரெண்டாவது என்ன பண்ணுறாரு இந்த பஞ்சபோதங்களை சொல்கிறார் பஞ்சபோதம் எப்படி வந்துச்சு மாயிலிருந்து வரும் பொழுது ஒரு குணம் சேரும் பொழுது முதல்ல ஆகாசம் வருது ரெண்டாவது குணம் சேரும் பொழுது வாயு வருது மூணாவது குணம் சேரும் பொழுது இப்படி வரிசையாக சொல்லிட்டு வந்தார் இதில் ஒன்றுலேருந்து ஒன்று வர்றதுனால எதுலேருந்து வந்துச்சு அந்த குணம் இதில் இருக்கும் இதில் இருக்க குணம் அதில் இருக்காது அப்போ முதல்ல ஒரு குணம் ரெண்டாவது ரெண்டு குணம் மூணாவில் மூணு குணம் நாலாவது நாலு குணம் அஞ்சாவது அஞ்சு குணம் அதை ரெண்டாவதுல சொல்லிவிட்டு மூணு நாலு அஞ்சு ஆறில் அது எப்படின்னு அனுபவ ரீதியாக சொன்னார் ஆகாசத்தில் எதிரொலியாக சொன்னார் காட்டில் என்ன சொன்னார் வீஸ் வீஸ்னு ஒரு சப்தம் வருதுன்னு சொன்னார் உணர்வு இருக்குது குளிர்ச்சியும் உஷ்ணமில்லா உணர்வு இருக்கினார் ஜலத்தில் என்ன பண்ணார் அக்னியில் என்ன பண்ணார் ரூபமும் இருக்குது அது எரிகிற பொழுது ஒரு சப்தமும் வருது தொட்டால் சூடுது அப்போ மூணாவது பூதத்தில் மூணு குணம் வந்துருச்சு நாலாவது பூதமான ஜலத்தில் சப்தம் இருக்குது ஓடும் சப்தம் வருது பிறகு தொட்டால் குளிர்ச்சியாக இருக்குது அது குளிர்ச்சிங்கிற ஒரு இது இருக்குது பிறகு அதில் என்ன இருக்குது வடிவம் இருக்குது வெள்ளை வடிவம் இருக்குது அந்த ரூபம் இருக்குது அக்னியினுடையது பிறகு சுவை இருக்குது உண்மையிலே ஜலம் தான் சுவை ஜலம் இல்லாட்டி வாயில் சுவையை கண்டுபிடிக்க முடியாது வாயில் அக் இது இது இல்லாட்டி கூட சுவையை தெரியாது அப்போ நான்கு குணம் ஜலத்தில் வந்துருச்சு இன்னைக்கு மண்ணில் இந்த அஞ்சு குணம் எப்படிங்கிறது அனுபவமாக சொல்லிவிட்டு அடுத்து அழகாக டெவலப் பண்ணி விளைச்சி கொண்டு போக போகிறாரு இதில் ரொம்ப அருமையான சுலபங்கள்லாம் வருது ரொம்ப அந்த ஏகம் ஏபம் அத்விதம் இப்படி ஒரு உலகத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ரொம்ப புரிகிறது மாதிரி இருக்குது அழகாக உதாரணமெல்லாம் சொல்லி வரும் நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்ததை பார்க்கலாம் ஹரி ஓம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி ஷாந்தேஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாதிகி ஜை